ங் மே மனசி பிரதித மனோ மே வாட்சி பிரித்தம் ஆவிராவி மஹ மாசேனோ ஷ சன் மாவ ி ஹரிஹி ஓருபியோ நம ஹரி ஹி ஓ மூணாவது செக்ஷன் முதல் அத்தியாயம் மூணாவது பகுதி ஃபஸ்ட் மந்திரம் साँ इक्षते साँ इक्षते इमेनु, इमेनु सोपो ீத்தமேனு நுலோலாச்சோப்போ அப்ப அன்னம் மூர் அஜாத்தா வை சாயம் வைத்திருங்யா ச தச்ச அஜிஷன் தசோ அச்சோத் தசக்னோத் வாசாத்து ச எத்தைனா அபிவத்திய த அஜிஷ் தோத்தை கிரீத்த சய்தாணே அகிரிஷி அபிணிய तन्न அத்தியு सक्षुषा கிரீத்து சைன்த अग्रहैष्यते சுஷா அகிரிஷ்டோணிஷன் தன் அசக்னோ ோத்தேணித்து சத்தைனோ அகிரிஷா அச்சிஷ तन्ना असक्नोते, தன்ன அசக்னோத் ச்சீத்து சயன அகிரிஷ் அன்னம் அத்திரியன்மன அஜிஷன் மனசீ சைனன் மனச அகிரிஷ திஷ்னோத் சிஷ்னே சே சிஷன அகிரிஷ தயத்து அண்ணாா அன்னு அன்யுவா எஷய ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் சேம் டாபிக் இப்ப நம்ம வந்து ச ஈஷத ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால இந்த சிருஷ்டி டெவலப் ஆகி வருது நம்ம பார்த்து அனுபவிச்சிருந்திருக்க சிருஷ்டி பகவானால உருவாக்கப்பட்டது ஓகே அப்ப இந்த சிருஷ்டி எப்படி இருக்குன்னா பிரம்மன் பிளஸ் மாயா சீக்வல் டு ஹோல் ஜெகத் ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னா பிரம்மன் பிளஸ் மாயை அந்த மாயை தான் ஜகத்தாக இருக்கிறது ஓகே பிரம்மன் பிளஸ் அப்படி சொல்லலாம் பிரம்மன் பிளஸ் ஜகத்து பிரம்மன் பிளஸ் ஜகத்து ஆர் பிரம்மன் பிளஸ் மாயா இந்த ஜகத்தை நாம வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்றோம் அப்படின்னா மூணு விதமா பார்க்க கத்து கொடுக்குறோம் இங்க வந்ததும் நமக்கு தெரிஞ்ச முதல் விதம் என்ன இந்த உலகம் வந்து நமக்கு நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஜகத்திற்க நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது சிலதெல்லாம் பிடிக்கும் சிலதெல்லாம் பிடிக்காது சிலரெல்லாம் பிடிக்கும் சிலரெல்லாம் பிடிக்காது சில நேரத்தில் பிடிக்கும் சில நேரத்தில் பிடிக்காது இப்படி விருப்பு வெறுப்புகளால இந்த விஷயம் இன்க்ளூட் மீ என்னையும் சில நேரம் பிடிக்கும் சில நேரம் என்ன பிடிக்காது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஏன்னா இதுவும் ஜகத்தை சேர்ந்தது அப்ப ஜகத்துல நாம விருப்பு வெறுப்புல இருக்கிறது அதை என்ன பண்றது நல்லா தூண்டி விடுறது எது சாஸ்திரம் நல்ல வெறுப்பை தூண்டி விடுறது இந்த ஜகத்தை அநீத்தியம் தான் அனித்தியம் இதம் லோகே ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த லோகத்துல எல்லாமே நீ எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் அநீத்தியம் ஒரு நாள் போயிட அதனால் ஏன் இதில் வந்து பெருசாக இது வச்சுன்னு இருக்கேன் அப்படி சொட்டு. ஸோ உன்னுடைய அழகு உன்னோட ஆரோக்கியம் உன்னுடைய உறவு உன்னுடைய சேர்த்து வச்ச எப்படி எல்லாம் ஒரு நாளில் போய்டும், எவ்ரிதிங் போய்டும். இதெல்லாம் அநீத்தியம் அப்படி இந்த இது எம்பசைஸ் பண்ண உடனே இவனுக்கு என்ன பண்ணுவான் சாதகன் நம்ம சாதகன் தான் என்ன ஒரு விஷயத்தை பிடிச்சான் பிடிச்சான் எக்ஸ்ட்ரீம் தான் அடுத்த கோடிக்கு போயிடுவான் உடனே திருப்பி நியூட்ரல் பண்ணவன் இருக்கு திருப்பி இங்க பாரு இது வந்து இந்த ஜகத்து வேற எதுவும் இல்லை ஈஸ்வரா தான் நீ பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரா தான் சர்வம் பிரம்மமயம் அதனால இது பூமி ஈஸ்வரா இந்த ஜலம் ஈஸ்வரம் அதனாலதான் இந்த பஞ்சபூதத்துக்கும் பஞ்சஸ்தலம் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஓகே எல்லாத்தையும் காக்காவை பார்த்தா ஈஸ்வரா பாக்குறோம் மயில பார்த்தா ஈஸ்வரா பார்க்கிறோம் விரக்ஷத்தை பார்த்தா ஈஸ்வரனா பார்க்கறோம் பூமியை பார்த்தா ஈஸ்வரனா பார்க்கறோம் பூமி பூஜா இருக்கிறது இல்லையா எல்லாத்துக்கும் பூஜை இருக்கிறது நோட் புக் தானே இது இது இது நம்ம நமஸ்கார பண்ணுவோம் எவ்ரிதிங் ஈஸ்வரா சோ அந்த விருப்ப திருப்பி நியூட்ரு பண்றோம் இந்த ஹோல் ஜகத்திய விருப்பு வெறுப்புக்கு நமக்கு சாதாரணமா விருப்பு வெறுப்புக்கு இருக்கிற ஜகத்தை நல்ல ஸ்குரு வெறுப்பு உண்டாக்குறோம் ஓகே வெறுப்பு உண்டாக்குறது எதுக்கு அப்படின்னா விரக்தி வரத்துக்குல வைராக்கியம் வரத்துக்கு ஓகே விரக்தி இல்ல வைராக்கியம் நமக்கு சாதகர்களுக்கு விரக்தி வரக்கூடாது வைராக்கியம் வரணும் புரியதில்ல ஸோ விரக்தி வந்தா கீழே போவோம் கீழே வைராக்கியம் வந்தா மேலே போகும் வைராக்கியம் ஸோ அதனால வைராக்கியம் ஃபஸ்ட் வந்த பிறகு வைராக்கியம் வந்த பிறகு இதே உலகத்தை நாம நம்ம ஈஸ்வரனா பார்க்க ஆரம்பிப்போம் ஈஸ்வரனை பார்த்த ஆரம்பித்த உடனே வந்து துவைத்தம் இருக்கிறது அந்த ஜகத்துல ஓகே நான் இருக்கேன் ஈஸ்வரா இருக்கோம் அதனால நமக்கு என்ன பண்ணுவோம் ஸோ முதல்ல வந்து மெட்டீரியல் லைஃப்ல இருந்த நாம ரிலீஜியஸ் லைஃப்க்கு நான் வருவோம் ஸோ ரிலீஜியஸ் லைஃப் நமக்கு நம்மளுடைய உறவு நம்மளுடைய நல்ல பாரம்பரியத்தில் பிறந்துட்டோம்னா நம்முடைய சம்ஸ்காரத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா ஸோ குட்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சின்ன குழந்தைலேருந்தே இந்த சுவாமி கும்பிடு அந்த சுவாமி கும்பிடு இதை விரதமரு ஏகாதசி விரதமரு இதெல்லாம் ஸோ அந்தந்த ஃபேமிலி செட்டப் இருக்குது ஓகே அது நம்ம அந்த பிறக்கிற ஃபேமிலியை பொறுத்திருக்கு அதில் தான் நீ வந்து பிறக்கும்போது நல்ல அப்பா அம்மாவை செலக்ட் பண்ணிக்கணும் புரியடுதா ம் இது அப்படி நம்ம செலக்ட் பண்ணி வந்திருக்க அப்பா அம்மாவை அந்த சம்ஸஸ்காரத்துல இப்ப நம்ம செலக்ட் பண்ண முடியுது அட்லீஸ்ட் என் குழந்தைக்கு நான் நல்ல அப்பா அம்மாவா இருக்கலாமே இல்லையா அதுக்குதான் இது சொல்றது ஓகே அதனால நீங்க முன்னாடியே சொல்லியே அப்படின்னு சில பேருக்கு என்ன செய்ய முடியும் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அதனால இப்ப இருக்கிறவங்களுக்காவது சொல்லி கொடுப்போம் அல்லது சோ அப்போ இந்த சம்ஸ்காரம் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவோம் பக்தினா பக்தி அப்படி உண்டாக்கிடும் இந்த குழந்தையில இருந்து பக்தி உண்டாக்கிடும்னா அதுவும் நமக்கு வந்து எந்த சுவாமி எங்கள் அம்மா அப்பா கும்பிடுறாங்களோ அதுவும் எஸ்பெஷலி அம்மா கும்பிடுறது ஏன்னா அம்மா கிட்ட தான் அதிக நேரம் இருப்போம் அந்த அம்மா கும்பிடுற சுவாமி நம்மளுடைய இஷ்ட தெய்வமாகிடும் நேச்சுரலாக குவைட் நேச்சுரல் உள்ளரை வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டாம் குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணும் உள்ளரை பதிஞ்சிடும் அதனால தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ சொல்கிறத விட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை இமிட்டியேட் பண்ணும் சொல்றதெல்லாம் இதுல உள்ளரே போகாது அந்த பாப்பாவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தைக்கு நீங்க சொல்றீங்களா அட்வைஸ் அது ஒண்ணு கூட போகாது எதை நீங்க செஞ்சு இருக்கீங்களோ அது ஒண்ணு கூட மிஸ் ஆகாது எல்லாம் உள்ளற புரிஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இங்க பாரு நான் சொல்றத ஒரு விளையாட்டு இருக்கு இட்லி தோசை இட்லி தோசை நான் சொல்றத செய்யணும் சொல்றதுதான் செய்யணும் நான் செய்யறதெல்லாம் தப்பா இருந்தா கூட நீங்க செய்யக்கூடாது அது கேம்ஸ்க்கு ஒத்து வரும் அது மெமரி ஒன்றது இங்க வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராது புரியுறதுல வாழ்க்கையில வந்து நீங்க நீங்க தான் ஆச்சரியி நீங்க தான் தலைவர் அந்த குழந்தைக்கு ஓகே பூர்ண உலகமே அதுதான் அதனால சோ நல்ல சம்ஸ்காரத்துல வந்துடும் எந்த சுவாமி கும்பிடுவோம் அந்த சுவாமி கூப்பிட்டு அதுவும் சில சில வீட்டுல ரொம்ப எம்பசைஸ் பண்ணிடுவாங்க அப்படி எம்பசைஸ் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து வளர்ந்து பிறவங்க கேம்பில் உட்காரும் போது இன்னாகும்னா அந்த சம்ஸ்காரம் எல்லாம் இடிக்கும் ஓகே எங்க இடிக்கும் ஜகத்தெல்லாம் ஈஸ்வரா சொல்லுமா இருக்காது ஈஸ்வரா சொல்லும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த ஈஸ்வரா ஒன்னும் இல்லையாது அது மித்தியா தான் இந்த மைக்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும் அப்படி சொல்லி அந்த பிரம்மத்துக்கும் அந்த பிரம்மன் பிளஸ் மாயா ஈஸ்வரா இந்த ஜீவா இருக்கான் இவன் வந்து ஆத்மா பிளஸ் இது ரெண்டும் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் மகான் ஈக்குவேஷன் இது சயின்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் என்ன பிகஸ்ட் ஈக்குவேஷன் எம் சி ஸ்கொயர் சொல்றான் அவன் பெரிய பிரமாணமா அதுதான் வேர்ல்டுல ஹையஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் அதைவிட ஈ மீ இஸ் இக்கோல் டு எவ்ரிதிங் அந்த ஈக்குவேஷன் இதை ஒரு ஈக்குவேஷன் மீ இஸ் இக்கோல் எவ்ரி திங் ஓகே வித்தவுட் மீ நத்திங் எவ்ரிதிங் கடையே கிடையாது அப்படி சொல்றது அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு இதல ஈக்குவேஷன் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷன் வந்து முட்டாள்தனமா கொடுக்கல அதுல இருக்க மாயாவை எடுத்து இதுல இருந்து அனாத்மாவை எடுத்துட்டு அதுல இருக்க ஆத்மா கான்சியஸ்னஸ் அதுல இருக்க பிரம்மன் இன்பினு சத்து இது சித்து இந்த சித்து சத்து எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரம்மன் சித்த ஏவ சத்து சத்தியவ சித்து முடிஞ்சு போச்சு இல்லன்னா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லன்னா கான்சியஸ்னஸ் கிடையாது ஈக்குவல் ஈக்குவலி இல்ல சினானிமஸ் னஸ் தான் எக் எக்ஸ் தான் கான்சியஸ்னஸ் இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அறிவு நாலேஜ் விஷ்டம் ஓகே அப்படம் சொன்னாலே இதை புரிஞ்சுக்கிறது எதுவா அது ஞானம் அப்பானம் தான் கான்சியஸ்னஸ் தான் சத்தியே ஞானம் சித்தேவ ஞானம் ஞானமே சித்து ஞானமே சத்து எப்படி வேணா ஈக்கு அதனால சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் ஒண்ணுதான் இது வந்து கன்க்ளூஷன் பண்றது அப்படிப்பட்ட சிருஷ்டி நமக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த சிருஷ்டியம் கடைசி பஞ்சு என்னன்னா வெறுப்பு வெறுப்பா இருக்கிறத அதுல நல்ல வெறுப்பை உண்டாக்கி வைராக்கியத்தை உண்டாக்கி அந்த வைராக்கியம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி எல்லாத்தையும் மேல ஒரு அவர்ஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை திருப்பி ஈஸ்வரன் ஓகே பிரபஞ்சம் முழுக்க ஈஸ்வரா அப்படி சொல்லி அதுலேயே நீ சுகமா இருந்திடக்கூடாது அது இருக்கிற வரைக்கும் துவைத்தம் இருக்கும் துவைத்தம் இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும் பயம் இருக்கிற வரைக்கும் சம்சாரம் இருக்கும் டோட்டல் சம்சாரத்தை எடுக்கிறதுக்கு அத்வைதி அத்விதீயம் சிவம் அத்விதீயம் மாண்டூக்கிய சொல்லப்படுறது ஓகே அதனால அத்வித்தீயம் வந்தாகணும் அதனால அத்வித்தீத்துக்கு என்ன செய்யறது அப்ப இந்த ஜகத்தை டிஸ்மிஸ் பண்ணிடலாமா பண்ண முடியாது அது பிரத்ய கோஷமா இருக்கிறது அப்படி பிரத்யமா இந்த ஜகத்தை தள்ள முடியாது பிரத்யட்சமா இருக்க என் பேக் பெயின் கிடையாது உனக்கு பேக் பெயின் கிடையாது ஏ எனக்கு பேக் பெயின் ஓகே இந்த பேக் பெயின் மித்யா அது உண்மை கிடையாது அது பொய்யும் கிடையாது அதுக்கு நடுவில் இருக்கிற இன் பிட்வின் இருக்க மித்யா மித்யான்றது இருக்கிறது ஆனா உண்மையில விசாரித்து பார்த்தா இல்லை கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து பார்ப்பது மெய் அதனால ஜஸ்ட் பார்க்கிறது எதுவோ கேட்கிறது எதுவோ அனுபவிக்கிறது எதுவோ அதெல்லாம் மித்யா எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் மித்யா எனக்கு அனுபவத்தில் இருக்க அதனால தான் சொல்றோம் அனுபவத்தில் இருக்கிறதுனால அது மித்யா ஓகே நம்ம என்ன செய்யணும்னா அனுபவத்தில் இருக்கிறதுனால சத்தியம் சொல்றோம் சாதாரணமா ஜனங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அதனால சத்தியம் வேதாந்த என்ன சொல்றது அதனாலதான் அது மித்தியான்னு சொல்றோம் ஓகே அது பொய்யன்னு சொல்ல அது சத்தியம் இல்லை ஏன்னா விசாரிச்சு என்கொயரி பண்ண அது சத்தியம் கிடையாது ஓகே ஏன் சத்தியம் கிடையாது அபாத்தியம் சத்தியம் எதோ ஒண்ணு நீக்க முடியாதோ அது சத்தியம் எது ஒன்றை நீக்க முடியாதோ அது சத்தியம் நீ எது ஒன்று நீக்க எல்லாமே நீக்கலாமே உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்தையுமே நீக்கலாம் மாறக்கூடாது ஓகே அதனால அது சத்தியம் கிடையாது அதனால இந்த ஜகத்தை நாம சிருஷ்டி பிரகரணத்தை படிக்கிறோம் அப்ப சிருஷ்டி பிரகரணம் உபனிஷத்து ஏன் சொல்ல வருது அப்படின்னா அதுல தாற்பம் கிடையாது அந்த சிருஷ்டிய பிரம்மன் மேல ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் மெதுவா எடுத்துற போறோம் எக்ஸ் ஒய் என்ற மேத்ஸ் எல்லாம் போடுறது மாதிரியே உபனிஷத்தை ஹேண்டில் பண்றோம் மெத்தட் ஆஃப் டீச்சிங் பிரிக்ரியான்னு பேருக்கு பேரு டீச்சிங் பேரு அப்படி பல மெத்தடு பெஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் வந்து அத்தியாரோப அபவாதம் இந்த அத்தியாரோபம் இப்ப வந்து நம்ம படிச்சுட்டு வரோம் அத்தியாரோபம் இந்த பிரம்மத்துக்கிட்ட ஆத்மாவா அப்படின்னு ஆரம்பிச்சது முதல் சொல் அந்த ஆத்மா பரமாத்மா அந்த பரமாத்மா தான் இதம் இந்த ஹோல் ஜகத்து வரத்துக்கு முன்னாடி இருந்தது ஓகே இந்த ஹோல் ஜகத்துக்கு முன்னாடி இருந்தது பாண வரத்துக்கு முன்னாடி கலிமன் இருந்தது ஆசீத் ஓகே மிருத்து மிருத்வா ஆசீத் ஓகே எதுக்கு இதம் இருதம் இது பானைக்கு முன்னாடி ஓகே இந்த பானைக்கு முன்னாடி ஆசித் இருந்தது ஓகே அப்படி இருந்ததுன்னு சொல்றது அர்த்தம் என்ன இப்ப இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஓகே இப்ப சொல்ற பானை இல்லைன்னு அர்த்தம் முன்னாடி இந்த பானைக்கு முன்னாடி களிமண் இருந்தது என்ற சொல்றதனுடைய அர்த்தம் இப்ப பானை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா களிமண் இருந்ததுன்னா இப்ப இல்லாம போயிடுதான் இருக்கு சோ இந்த பானையை வச்சுண்டு களிமண் இருந்ததுன்னு சொல்றோம் இந்த பானை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி களிமண் இருந்தது அப்படி சொல்றோம் அதனால என்ன சொல்ல வர அதுல இருந்து அந்த வார்த்தைய கொஞ்சம் புத்தி இங்க தேவைப்படுறது அதனாலதான் பிரச்சனையும் அங்கதான் இருந்தது சொன்னா இல்ல இல்லாதத குறிக்கிறதுக்காக ஓகே ஆசீத் அப்போ களிமன் வாஸ் களிமன் ஈஸ் களிமன் வில்பி இல்லையா இந்த பான வரத்துக்கும் இந்த வாசி ஈசு வில்பி எதனால சொல்ற எதனால சொல்ல வேண்டியது இருக்கு சொல்றதுக்கு அவசியமே இல்லை ஏன் சொல்றோம்னா பானையை பொறுத்து சொல்றோம் பானை இருக்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கிறது பானை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கிறது ஓகே இந்த பானையை வச்சுட்டு இப்ப வந்து நாமெல்லாம் உள்ள இருக்கோம் ஓகே அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க இல்லையா நாமெல்லாம் உள்ள இருக்கோம் அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க இன்னும் இது இல்ல என்ன இருக்கிறது கான்டெஸ்ட் உள்ள உள்ள வெளியேறது போயிடும் நாம ஆகாசத்துல தான் இருக்கோம் அவங்களும் ஆகாசத்துல தான் இருக்காங்க வெளியே இருக்கேன்னு சொல்றோம் அதனால ஆத்மாவா இதம் ஜகத் ஆசித்னா இந்த உலகம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பரபிரம்ம பரமாத்மா தான் இருந்தது இருந்தது ஆசீத் அப்படி சொல்றது அர்த்தம் இப்ப இருக்கிற இந்த ஜகத்து சிருஷ்டி இல்லைன்னு அர்த்தம் இந்த பானையை வச்சுட்டு களிமண் இருந்தது களிமண் இருக்கிறது களிமண் இருக்கும் இது உடஞ்சால இருக்கும் இது இருக்கும்போதே இருக்கும் இது இல்லை இது வரத்துக்கு முன்னாடியே இருந்தது ஓகே அப்போ ஒன்லி ஃபார் பரமாத்மா மாத்திரம் தான் இருந்தது இருக்கிறது இருக்கும் அப்போ நடுல வந்துட்டு போறது ஏதோ அது இருக்கிற மாதிரி இருக்கிறது அதனால பானை மித்தியா களிமண் சத்தியம் இத வந்து இல்லைன்னு சொல்லாம பானை இல்லை சொல்ல முடியாது இருக்கிறது இது நாம ரூபம் ஒண்ணு இருக்க அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாகணும் மரியாதை அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்கு பேர் தான் பொய் டிஸ்மிஸ் பண்ணல ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு அந்த அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் நம்ம ஓகே அந்த அனுபவத்துக்கு பேர் தான் ரெஸ்பெக்டான இதை விட ரெஸ்பெக்டா சொல்ல முடியாது ஓகே நீ சத்தியம் சொன்னினா அது நீ அப்பட்டமானது வேதாந்தை பேச முடியாது அதனால பொய் பேசிட்டு இருக்கான் இது களி இது வந்து பானை இது பானை சத்தியம் இது பானை சத்தியம் இப்படிப்பா சொல்றேன் பானை சத்தியம் அப்ப பானை இல்லையா யார் சொன்னது பானை இல்லன்னு நான் சொன்னேன் பானை இல்லைன்னு அப்ப பான நான் சத்தியம் சொல்றேன் அது இல்லை சொல்றேன்னு சொல்ல வர அது சத்தியம் கிடையாது கிடையாது அது மித்தியா என அது நிகழ்காலத்தில் மாத்திரம் இருக்கிறது பாஸ்ட் பியூச்சர்ல இல்லை பிரசண்ட்ல மாத்திரம் இருக்கிறது இந்த பிரசன்ட இருக்கிற விவகாரத்தில் இருக்க வச்சு பாஸ்ட்ல சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நோக்கிலேயே வரா அதனால அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ தெரிஞ்சிருக்கிறதையை வச்சு களிமன் சொல்ல வரும் இந்த ஹோல் ஜகத்தில நமக்கு அபிமானம் இருக்கிறது இந்த சிருஷ்டில நமக்கு அதுல ஊற வாசனை இருக்கிறது அந்த வாசனையை வச்சு உபனேஷு ஸ்டேட் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்து ஆகணுமே சாட்சி இருக்கணும் அதுக்கு பேரே சாட்சி சைத்தன்யம் அந்த சாட்சி சைத்தன்யம் ஆத்மா இப்படி இந்த பேக் இந்த ஐத்திரேய உபநிஷத்து ஒரு பெக்கியூலர் உபநிஷத்து பியூட்டிஃபுல்லாவும் இருக்கிறது அதே சமயத்துல ரொம்ப பெருசாவும் இல்லாம எல்லாம் கம்பைண்ட் இருக்கிறது ஒரு உபநிஷத்து ஒரு டிஃப்ரெண்ட் உபநிஷத்து அது மாதிரில ஸ்பெஷல் உபநிஷத்து ரிக்வேதத்தை சார்ந்த உபநிஷத்து இதுல சிருஷ்டிய எப்படின்ற ச ஈஷத சக ஈஸ்வரம் ஈக்ஷத மீன்ஸ் பரமாத்மா சங்கல்பம் பண்ணினார் சங்கல்ப ஓகே எப்படி பண்ணினார் முதல்ல அப்ப இந்த இப்ப வந்து நாம வந்து ஒரு கனவு நல்லா டீப்பா கண்டம்னா அது நல்ல கனவு கண்டு வச்சுக்கோங்க திருப்பதிக்கு போய் நமக்கு அங்க இடிவில்லாம் இடிக்காம நல்ல மேல போய் அதுக்கப்புறம் நல்ல தரிசனம் கிடைச்சு எல்லாம் வந்தோன்னா சொமா விட்டுருமான அந்த கனவை மூணு மணிக்கு வந்தது எரும மாடு வந்தது பாரு அதை சொல்ல முடியுமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அப்போ திட் இஸ் டிஃப்ரெண்ட் நல்ல கனவு அப்ப இது இப்ப நம்ம என்ன படிச்சுருக்கோம் கனவு சப்ஜெக்ட் படிச்சு இது சமஸ்டி கனவை படிச்சு என்னன்னா லோக சிருஷ்டி வந்தது சிருஷ்டில அம்பலோகம் மரீஷலோகம் மரலோகம் அண்ட் ஆப்பலோகம் போர்டீன் லோக்காவை நாலா பிரிச்சுது உபனிஷத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது லோகம் பிரிச்ச லோக பாலகா வேணும் அதுக்கு வேண்டிய அதி வேணும் தேவதா சிருஷ்டி வந்தது அதுக்கப்புறம் தேவதா சிருஷ்டி வந்தோன்னே அது எல்லாம் வந்து எங்களுக்கு பசிக்கிறது சோ எங்களுடைய தேவதைகள்லாம் வந்து படைச்சாச்சு எங்களுக்கு பசி வேணும் பசிக்கிறது அந்த பசி இண்டிகேஷன் தேவதைகள் இருந்து படிச்சோம் ஆல் தேவதா எல்லாமே சம்சாரி அதுல இருந்து கன்க்ளூட் அசனாய பிபாச பசி அத வந்து சிருஷ்டி பண்ணிடுச்சு ஓகே இது அந்த தேவதையை படைச்சு அந்த தேவதைக்கு பசி உண்டாக்குச்சு பரமாத்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சது அதுக்காக சிரிச்சு இந்த பசி தாகம் போறதுக்காக பசு சரீரத்தை ரொம்ப வசத்தியான சரீரத்துக்காக வளர்க்கறதுக்காக சாம்பிளுக்கு பசு சொல்லி கூட சொல்லு எல்லாத்தையும் சாம்பிளுக்கு ரெண்டு எடுத்து சொல்லுவோம் ஆனந்தகிரி அதை உடல அவர் ஏன் இதை சொல்லுறதோட வேலை ஓகே இதுக்கெல்லாம் வந்து சங்கராச்சாரியர் வந்து பெருசா பண்ணலாம் சிம்பிள் சாதாரண விட்டுட்டார் அவர் அவர் வந்து உடல ஏன் கோ சொன்னா ஏன் கோ வேண்டான்னு சொல்லி தேவதைகள் கீழ்ப்பக்கம் பல்லு இல்ல சாப்பிடுறதுக்கு சூட் ஆகாது குதிரைகள் கொண்டு வந்து இது எங்களுக்கு பத்தாது இது போராது அப்படின்னு சொல்லிட்டு த பெஸ்ட் எது வேர்ல்டு அப்படின்னா மனுஷ சரீரம் தான் உப்பு நிஷது சொல்றது பாருங்க மனுஷ சரீரம் இது வந்து பிரைஸ் பண்றது சரீரம் வந்து மனுஷ சரீரம் எதுக்கு பெஸ்ட் சரீரம் அதை புரிஞ்சுக்கணும் யூனிவர்ஸ் ஆகிறதுக்கான் இல்ல இல்ல அந்த பார்பர் ஷாப்ல போய் எப்படி பியூட்டி பார்லர் மரியாதை சொல்லலையா பார்பர் ஷாப்பை இப்ப பியூட்டி பார்லர் போட்டுட்டான் சரி போட்டோம் இப்ப நான் டாக்டர் எல்லாம் சக்கிலின்றது இதை தைக்கிறான் இது ஆப்ரேஷன் இது லோக்கல் ஒண்ணு தச்சுக்குவான் முன்னாடி துணி எல்லாம் தச்சிட்டு இருந்தா டெய்லரு தோல் எல்லாம் தச்சிருந்தான் சக்கிலு இப்ப மனுஷன் உடம்பை தைக்கிறவன் டாக்டர் சர்ஜன் பெரிய பேர் எல்லாம் அவங்க இதை போட்ட அப்ப சிருஷ்டி சரீரம் சிருஷ்டி சரீர மனுஷரம்டன் சுக்குருதம் அப்படி அந்த தேவதைகள் பாராட்டிச்சு அப்படின்னு படிச்சோம் அது படித்த உடனே இந்த சரீரம் கிடைச்ச இந்த சரீரம் எல்லாம் உடனே என்ன அடிச்சது எல்லாத்துக்கும் அலாட் பண்ணிட்டார் பகவான் இல்லையா அவருடைய ஸ்டோர் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டாரு எல்லாம் போயிட்டு போயிட்டு வாங்க வந்து ஓரத்தில் இப்படி நிக்குது அது என்ன அசனாய பிப்பாச திருப்பி வந்து நிக்குது ஓகே நாங்க எங்க போய் போறது உங்களுக்கு சப்ரேட் செப்பரேட்டா பிளேஸ்மெண்ட் கிடையாது நீங்க அந்த தேவதைகள் கூடவே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவதைகளோட வந்து நம்ம உள்ளர இந்த எவ்ரி பெஸ்டி சரீரத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த சமஷ்டி தேவதா வித்து பசியோட ஒவ்வொரு இதுலையும் நுழைஞ்சது இந்த வக்தி இதுல சரீரத்தில் நுழைஞ்சதுன்னு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நுழைஞ்சோடனே இப்போ வந்து அன்ன சிருஷ்டி வந்து இப்ப என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே என்ன ரெடி ஆயிடுச்சு மூணு ரெடி ஆகணும் அப்பதான் ரெடி இந்திரியங்கள் ரெடியா இருக்கிறது சென்சஸ் ஆர்கன்ஸ் கோலகம் இந்திரியம் அதனுடைய தேவதா இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது அதுக்கு வேண்டி சப்ஜெக்ட் இருக்கணும் அதுதான் இப்ப நாலாவது சிருஷ்டி என்ன அஞ்சாவது சிருஷ்டி அன்ன சிருஷ்டி ஓகே அது வந்து இந்த போக இந்த போகியம் போகா இருக்கு அது வந்து ஆப்ஜெக்ட் போக்தா என்றது எக்ஸ்பீரியன் போக்யம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் போகன்றது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இப்ப இப்போ ச பரமாத்மா என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டாரு அப்படின்னா போக இன்ஸ்ட்ருமெண்ட் படைச்சுட்டாரு அதுக்கப்புறம் போக்யம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து இப்ப வந்து அண்டத்தை கொடுக்க போறாரு இப்ப செகண்ட் நம்ம படிக்க போறோம் அதுதான் இந்த ஒன்னுல இருந்து பத்து பார்த்தோம் அதை வந்து பார்க்க போறோம் அது என்னது போக்யம் ஓகே அதுக்கான ஆப்ஜெக்டை இப்ப கொடுக்க போறாரு ஒன்னு ஒண்ணுக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன கடைசியா வர்றது போக்தா ஓகே போக்தா உண்டாக்க போறேன் அப்ப சிருஷ்டி லோக சிருஷ்டி லோக பாலா சிருஷ்டி அசனாய பிபாசா சிருஷ்டி சரீர சிருஷ்டி அன்ன சிருஷ்டி அதுக்கப்புறம் புருஷ சிருஷ்டி ஓகே இப்ப அன்ன சிருஷ்டி ரெண்டு வந்து அச்சேதனம் எது அச்சேதனம் அனுபவிக்கப்படக்கூடிய கரணங்கள் அச்சேதனம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீரியன்ஸ் அப்போ இப்போ செக்ஷன்ஸ் உபநிஷத்து இத பத்தி கூறப்படுது தாற்பயம் ரொம்ப இம்பார்டன் போகியம் இது வந்து ஸ் பண்றதுக்காக இந்த ஈஸ்வரா அப்பீரை அப்பீரை தோற்றம் ஈஸ்வரனே வந்தது எதுவோ அந்த போக்தா கர்த்தாவாகும் அப்ப ஈஸ்வரனே மாறினார் ஏன் மாறினார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இது ரொம்ப முக்கியம் இதுதான் மகா வாக்கியம் போக்துஸ்வரயோகோ ஐக்கியம் பிரதிபாதிதம் இப்ப நான் சொன்னதே அப்படியே யோகோ யோகோ சொல்லிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற போக்தா இருக்கான அவனும் ஈஸ்வரனும் ஒன்னு ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்ல போறது உபநிஷனோட தாத்பர்யம் அங்கே தான் இருக்கப்படுதுன்னு சொல்லப்படுது சரி ஸோ இப்போ வந்து ராமாயணம் பார்த்துருப்பீங்க இல்லை ராமாயணம் கேட்டிருப்பீங்க ராமாயணத்தில் வந்து ராமர் இதெல்லாம் சண்டை போடும்போது ராமர் வந்து உடனே வர மாட்டார் எப்போ வருவார் ஸோ லாஸ்டில் வருவார் இல்லையா சினிமாவில் கூட அப்படி தான் காட்டுவான் ஓகே எல்லா லோட்டல்லாம் போவான் அதுக்கப்புறம் வந்து ஷூ காலை காட்டுவாங்க ஹீரோ ஷூ காலை அப்புறம் ட்ரெஸ்ஸை காட்டுவான் அப்புறம் கையை காட்டுவான் அந்த காலத்துல இப்பெல்லாம் ஏடிச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒரு திருலிங்க பாப்பான் ஒரு ஆர்வமா இருக்கும் இப்ப எல்லாம் பசங்க போயிட்டாங்க அதனால கடைசி ஹீரோவா வர்றது யாரு இந்த போக்தா ஈஸ்வரா வர இப்ப போக கரணம் போக இந்த வக்த சமஷ்டி சிருஷ்டி வந்துட்டு அண்ணம் சிருஷ்டி கூறப்படப்படுது இப்படி நமக்கு இந்த உபநிஷத்து அண்ணம் மீன்ஸ் எப்படி இங்க உபநிஷம் சொல்லப்படுறது அண்ணம் வந்து அபான வாயு தான் கன்சியூம் பண்ண போறது ஓகே அதை பத்தி எம்பசை அபான வாயு கன்சியூம் பண்ணி இந்த அன்ன சிரஷ்டியை சொல்லப்படுறது என்னது உபரிஷத்தில் சொல்லப்படுறது நம்ம அங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அபான வாயுன்றது கீழ் நோக்கி வேலை செய்யறதுக்கு பேரு அபான வாயு கமனூ அபான வாயு அதோ கமனவான் வாயு அபான சோ வாயுடைய சரி இது வந்து துரு நாஸ்டல் வாயியா இந்த பிரீத் உள்ளர போய் லங்ஸ்ல இந்த அபான வாயு ஒர்க் பண்றது நீங்க வந்து இப்ப சாப்பாடு போடுறீங்கன்னு வாயுக்குள்ள சாப்பாடு போட்டீங்கன்னா வயிறுக்குள்ளரிவான் அது அந்த அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் அது அது ஒரு பவர் சக்தி அப்புறம் சாப்பிட்டு இருக்க சாப்பிட்ட ஒண்ணு அந்தியை தள்ளி அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில தண்டறது இந்த அப்பான வாயு அதனால இது வந்து பவர் டைஜன் பவர் அதை பண்ணி கர்ஷ் பண்ணிஷன் பண்றது டவுன் பண்ணிட்டு இருக்கிறது அப்பான வாயு இங்க வந்து என்ன சொல்றது உபனிஷத்துக்கு அபான வாயுகள் அபான வாயு பத்தி பண்றது பண்றதுன்னா என்ன பண்ணுவோம் இந்த ஜன்னல் சரியா இருக்கிறது இந்த ஜன்னல் சரியா இருக்கிறது அது சரியா இருக்கு தெரியும் ஒரு இது போடக்கூடாது பழைய ஓல்டு மாடல் போட்டா இந்த வாயை சுத்தவே இல்லை நடந்தா சிரிச்சா அவர் போனா எல்லாமே இருக்கும் சப்போஸ் அதே ஆளு நடக்குழுக்கிறது இதெல்லாம் சொல்றது அப்புறம் என்ன பண்றது செரிமானம் பண்றதுக்கு இந்த அப்பான வாயு ரொம்ப இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன் இது இழுக்கிறதோ இல்லையோ இந்த இது இது மனச்சிக்கல் வராம பண்ணின்றது இந்த அப்பான வாயு பண்ணிருக்கிறது ஓகே அதெல்லாம் பண்றது இந்த அபான வாயு அதுக்கப்புறம் அது பவர் வந்து நூறு குழந்தை ஆயிரம் பெத்து எடுத்த அபான வாயு இருக்கிற எல்லா எல்லா பொண்ணுங்களுக்கும் பத்துக்கு எட்டு கேஸ் வந்து சரினார்கள் ஏன் எக்ஸசைஸ் கிடைக்கும் அதனால வந்து பவர் இது இருக்கிறது உள்ளற தள்ளுறதுக்கான பவர் இருக்கிறது செகண்ட் பூரக இன்கிலேஷன் பவர் இருக்கிறது மூணாவது பவர் வந்து ஸ்லோயிங் ஸ்வாலோயிங் அது பண்றது அது இது பண்றது ஹீட் பண்றது இப்படி உபநிஷத் வந்துடஸ்ட்ல இந்த உபனிஷத்து சொல்ற கான்டஸ்ட் வந்து சுவாலோயிங் வாயு அப்படி சாப்பிட்டது வயத்துக்குள்ள தல்ற வாயு அபான வாயு அதனால இங்க எடுத்துருக்கும் ஒ மந்திரம் எ ஒன்பது மந்திரி அஞ்சு மந்திரம் வந்து அதே போல இப்ப வரப்போறது இப்ப வந்து நம்ம படிச்ச மாதிரி முதல் பத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் இது முதல் மந்திரத்தில் அப்புறம் இவர்களுக்கு அண்ணம் உண்டாக்குவேன் என்று இது ஈக்ஷத என்று எண்ணினார் எண்ணின் அவர் வந்து போக்தா போக கரணம் போக விஷயம் அதை பத்தி பேசி அதுக்கான அன்னத்தை உண்டாக்குறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டார் அப்படி ஈஸ்வரா பண்ணினார் அண்ணம் ஏப்பிய ஸ்ர்ஜாதி இங்க வந்து போக்தா உண்டாக்காம அன்னத்துக்கு வேண்டிய விஷயத்தை ஏற்பாடு பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னன்னா இந்த அண்ணம் வந்து வெறுமன மாத்திரம் இல்லாம அண்ணம் வந்து ரெப்ரசன்ட் எல்லா இந்த பத்தி அண்ண அண்ண சிருஷ்டினா அன்ன சிருஷ்டி ரெப்ரசன் எல்லா இந்திரியங்களுடைய அண்ணம் வெறும் பூ சாப்பிடுறது இல்ல ஓகே சாம்பார் ரசம் மூறு அது இல்லை ஓகே கண்ணுக்கு காட்சி காதுக்கு வந்து கேட்கறது இல்லையா சென்சஸ் புட் இருக்கு இல்லையா எல்லா விதமான புட்டு அதை பத்தி இங்க சொல்ல போறது அப்ப எல்லா இந்திரியங்களுக்கும் அன்னத்தை கவிநயத்தோட சொல்ல போறது இது விரிவா பார்க்க போறோம் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு அதுதான் அண்ணம் யூனிவர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அதுக்கு பேரு போக்கியம் அண்ணம் ஓகே சமஸ்துபவிக்கக்கூடிய ஜகத்து அனைத்தும் அண்ணம் நம்ம அனுபவிக்கின்ற எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுக்கு பேர் அண்ணம் ஓகே அனைத்து ஜத்தும்ப்தரிஷ பிரபஞ்சம் தொக்கு இந்திரியத்துக்கு சாப்பாடு அவ்ளதாணத்தை ஆரியன பவன் உணவு அர்த்தம் அது பழைய ஸ்டைல சொல்லி புதுசு தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் வந்து ரசம் ரசம் ரசனான்னு சொல்லி ரசனா இருக்குதான் ரசனா இந்திரியத்துக்கு அதெல்லாம் பிரபஞ்சம் இந்த நாக்குதான் அப்புறம் கந்தம் கந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்னுடைய மூக்க சார்ந்து இருக்கு சப்ஜெக்ட் பஞ்ச பிரபஞ்சம் இருக்கிறது அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் பஞ்ச இந்திரியம் இருக்கிறது போக்தா கர்த்தா டுக்கேன் நான் இதுக்கான உணவு இருக்கிறது அப்ப போக போக்கிய சிருஷ்டி ஓவர் அதுக்கப்புறம் வந்து போக கரணம் போக்கியம் ஓவர் இருக்கிறது யாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து அச்சேதனம் இந்த பஞ்ச பிரபஞ்சத்தை இன்ஸ்ட்ருமெண்ட் அது போல ஹோல் பஞ்ச பிரபஞ்சம் இருக்க அதுவும் அச்சேதனம் ஐ எம் ஒன்லி சேதனம் ஓகே அந்த சேதன வஸ்துவ எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா போக்தா வந்தாகணும் இந்த போக்தான் எப்படி வர்றது அப்படின்னா அதுல ஈஸ்வரனே போக்தாவாக மாறினார் அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய வெரி இம்பார்ட்டண்ட் அங்க பின்னாடி ஐக்கியத்தை சொல்றதுக்கு முன்னாடி இங்க வந்து உணவு அன்ன அன்னத்திலேயே சொல்ல போறது ஓகே எப்படி சொல்லப்படுறது அதுதான் அங்க நம்ம போக்க போறோம் அது பதினொன்னாவதுல பார்க்கலாம் இப்ப இந்த போகக்கரண சிருஷ்டி ஈக்ஷத்தை விஷுவலைஸ் பண்ணினார் போகிய சிருஷ்டி ஈக்ஷத்தை விஷுவலைஸ் பண்ணினார் நவ் போக்த்ரு சிருஷ்டி ஈக்ஷத அப்படி நம்ம பண்ண போறது இங்க ஒன் ஒன்று நமக்கு வந்து ரெண்டு மந்திரம் முடிஞ்சது மூணாவது மந்திரம் என்னும் பத்து வரைக்கும் ஓட போறது அன்னத்தை அஜிகிருஷத்து முயற்சி பண்ணது எது முயற்சி பண்ணினது தான் அன்ன அந்த அன்னத்தை படைச்ச உடனே வாக்கானது முயற்சி பண்ணது எப்படி முயற்சி பண்ணது வாக்குனாலும் வாக்குனால முயற்சி பண்ணதுனோத்து நசக்னோத் அதனால பிடிக்க முடியவில்லை தத் வாச்சா கிரிஹித்தும் ந அசக்னோத்து அன்னத்தை பிடிக்க முடியவில்லை ஓகே புரிய கற்பனையோட போது என்ன பண்ணு இந்த சும்மா பேசினாலே நமக்கு வந்து சாப்பிட்டா இப்ப வந்து இட்லி தேவையில புரியுது அதனால வாக்கு வாக்குனால அன்னத்தை பிடிக்க முடியவில்லை வாக்குனாலே அன்னத்தை கிடைச்சிருக்கு ஆயிருக்கும் அபிவியாக்கிருத்திய ஹேனம் அபிவாக்கியத்தை அந்த பேரை சொன்னாலே மசாலா தோசை சப்பாத்தி சன்னா அப்படி சொன்னாலே என்ன ஆகும் அப்படி ஆயிடும் கோபக்காரர் ஒருத்தருக்காரு யாரு துர்வாசர் அவர் குளிச்சோடனே பெரிய ஏப்பத்தோட புற போனார் சாப்பிடாம சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்துருக்கும் அது அந்த கிருஷ்ண பகவான் பண்ண இது மாயைதான் இங்க என்ன ஆயிடும் வர வேண்டாம் நாமே ஒரு நமக்கு பிடிச்ச பேர்லாம் சொல்லிட்டா உள்ள போய் தள்ளி கற்பன உபிஷன் கிடைச்சிருப்தி அடைந்திருப்பான் இது வந்து ரூட் வந்து திருப்தி திருப்திலிருந்து அத்திர்சியத்து வந்தது திருப்தி திருப்திய திருப்திய திருப்தியிருப்ப திருப்தியத்திலிருந்து ஆம அங்க போட்டுக்கணும் ஆ போட்டா அத்திருப்தியி புரியல அத்திருப்சிய அத்திருப்திய அப்போ திருப்தி அடைஞ்சிருப்பான திருப்தி அடைய முடியாது அதனால வாக்குனால மாத்திரம் சொன்னா வாக்குனாலே பிடிக்க முயற்சி பண்ண வாக்கு அந்த சில ஊரு இது இருக்கு உபச்சாரம் நீங்க என்ன சாப்பிட்டு வந்திருப்பீங்க நான் சொன்னா மாதிரி சாப்பிட்டுருவீங்களா அப்படியே வாய் வாய் வந்து ரொம்ப வெண்ணயா பேசுவான் கொடுக்கவே மாட்டான் நானும் அந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் போறது இப்பெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் போயிட்டு என்ன பேசுறான்னு தெரியும் எனக்கு ஓகே ஏதோ நீங்க சொல்றீங்க நானும் நீங்க நீங்க சாப்பாடு கொடுத்து நான் வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்கும் அதுக்காக இன்னைக்கு வந்து சாப்பிடாம வந்துட்டோம் பாருங்க இது பேருதான் விடா கண்டன் குடா கண்டன் பேரு அவா ஒரு மாதிரி போவா இந்த அடுப்பாங்கிறக்கு கிச்சன்ல காலை குதிச்சு போட்டு போறதுன்னு முடிவு அதுக்குள்ள பேசி கொஞ்சம் சரி பண்ணிடுவோம் வச்சுக்கோ அது வேற விஷயம் இது வாக்கு தோத்துது அதுக்கப்புறம் என்ன செஞ்சுதான் தற்பாணேன அஜிகிருஷத்து தன்ன அசக்னோத்து பிராணேன கிரகித்தும் இன் பிராணன் என்பது கிரான பிராண முகூர்தல் அத பத்தி சொல்றது ஓதுனாலே அஜிக்ரிஷத்து முயற்சித்தது இந்த அன்னத்தை முகர்னால பிடிக்க முடியலை பிராண அக்ரைத்து அக்ரஹைஷத்து அதனால் முகர்க்க பிடிக்க முடியவில்லை அந்த அபி பிராணஸ் ஹைவ அன்னம் அத்ரத்து உபநிஷத்து சொல்றது என்ன சொல்றது முகர்வதனாலேயே அவன் சந்தோஷம் அடைந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்குமா அப்படியே அப்படி பண்ண முடிஞ்சு போயிருக்கும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அவன் என்ன பண்ணுவான் போவோம் நீங்க என்ன பண்ணும் அப்படியே சமயத்தில் போய் காலி ஆயிட்டு ேஷன் பண்ணுறியா இருக்கிற உபனிஷம் வேற எந்த உபனிஷத்துல இதுல இருக்காது பார்க்க முடியுமோ கண்ணுனால பார்க்க முடிஞ்சது அந்த அர்ச்சனா ஸ்வீட் அப்படியே கண்ணாடியிலிருந்து ஒண்ணுமே புரியாது இரும்பு கை மாயாவின் ஒரு காமிக் ஒண்ணு போடுவான் பாடி மறைஞ்சு போயிடும் அந்த வில்லன் ஒருத்தர் பலரும் ஒரு அடி அடிப்பான் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது போல இதுக்கு ஏற்கனவே தகராறு பண்ற அந்த இடையில குறைச்சு கொடுக்க அவன் கடையில போய் இப்படி மறைச்சு அதனால கண்ணிலே பார்த்தா என்ன ஆகிடும் அது ரொம்ப கஷ்டம் சரி ஸ்ரோத்திர என்ன ஸ்ரோத்திர என்னன்னா கேட்கறதுனால இன்னொருத்தர் சொல்றது கேட்கறதுனால கிடைச்சா என்ன ஆகும் முடியாது இல்ல தொச்சா இந்த ஸ்கின்னால இப்படி தொட்டுட்டா அத இப்படி தொட்டு வச்சுக்கோ என்ன ஆகும் இல்லையா இப்ப பெரிய பெரியவாழ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது என்ன செய்வாங்க தொட்டு கொடுப்பாங்க இல்லையா இப்படி தொட்டு கொடுக்கும்போது டச்சிங்க அப்படி டச் பண்ணும்போது அதுவே சாப்பாடு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ இன்னொருத்தரவு கொடுக்க மாட்டோம் மரியாதை கொடுத்தாது எல்லாம் போயிடுதுன்னு வச்சுக்கோ இன்னொரு தடவை நம்ம கொடுக்க மாட்டோம் சரி மனசுனாலே கற்பனை பண்ணலாம்னு வச்சுக்கோ மனசுனாலே இன்னைக்கு வந்து என்னெல்லாம் இருக்கிறது அப்படியே அந்த இது சோ இமேஜினேஷன் ஒரு பிச்சைக்கார வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இமேஜினேஷன் இன்னே சாப்பிட்டு இருக்க சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கேன் ஓகே இமேஜினேஷன் சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த தொட்டுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றேன் காலையா குழம்பு இமேஜினேஷன் தான் பண்றேன் நல்லா பாசந்தி தொட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல அவனுக்கு பாசந்தின்னா தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன துரதிருஷ்டம் பாரு ரெண்டு தொட்டு சாப்பிட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் அப்படி சைட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நல்லா அவங்களுக்கு ஃபுல்லா அங்க போய் சாப்பிட்றதுக்கு அதனால மனசுனால நினைச்சாலும் முடியாது சரி சிஷ்ண விசுருஜ அது அதனால முடியுமா அதனாலே முடியாது அதனால எதனால இது இந்த அன்னத்தை முடியாது முடியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னா இது எதனால முடியும் நம்ம சாப்பிட்டு வந்து பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் ओम பூர்ணிய பூர்ணமாஷேந்தீ ஓம் ஸ்ரீகுரு நமஹீ ஓ